அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை தன்னை நன்கு மதித்தலையும் அதாவது தற்பெருமை கொள்வதையும் நன்மையை தராத தொழில்களை செய்வதையும் விட்டுவிட வேண்டும் ஒழித்துவிட வேண்டும் எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க நன்றி பயவாவினை நயவர்க்க புண்ணியத்தை தராத காரியத்தை பண்ணக்கூடாது தன்னை புகழக்கூடாது தன்னை வியந்து தற்புகழ்ச்சி செய்து கொள்பவன் இடம் காலம் வலி ஆகியவற்றை அறிய மாட்டான் தற்பெருமையில் மயங்கி போயிட்டோம்னா எங்கே இருக்கும் எந்த நேரத்தில் இருக்கும் நம்ம சக்தி என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் போயிடுவான் மறந்து போய்டும் அதனால கெடுதலெல்லாம் உண்டாகும் அதே மாத்திரமில்லை வாழ்க்கையில் ஒரு செயல் புரிஞ்சால் புண்ணியம் கிடைக்கணும் பொருள் கிடைக்கணும் இன்பம் கிடைக்கணும் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் வேறு செஞ்சால் பிரயோஜனம் கிடையாது அறம்பொருள் இன்பங்களை தராத பயனற்ற செயல்களை செய்தால் பாவமும் பழியும் உண்டாகும் ஆகையினால் அவற்றையும் ஒழித்துவிட வேண்டும் செய்த நன்மையை சொல்லாதே அவ்வாறு சொல்வதன் மூலம் எதிரியானவன் தீமை விளைவதை எதிர்பார்த்து கொண்டிருப்பான் நம்ம செஞ்ச நன்மையை சொன்னால் எப்படா இவனுக்கு ஏதாவது கெடுதல் வரும்னு எதிர்பார்த்துன்னு இருப்பான் தீமையை எடுத்து சொல்ல சந்தர்ப்பம் நோக்கி இருப்பான் எப்படா குறை சொல்லலான்னு காத்துன் இருப்பான் ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறார் மேலும் தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் அவன் சொல்கிறது இருக்கட்டும் நாம் தீமையை செய்யக்கூடாது தீமை செய்தால் அவன் செய்த நன்மைகள் மறந்து போகும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கெடுதலை செஞ்சு அதுக்கு முன்னால் நாம் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுவான் ஆகவே ஒருத்தன் என்ன பண்ணணும் தற்பெருமை பேசுகிறதையும் அதிகாரத்தாலேயோ செல்வத்தினாலேயோ பண திமிறினாலேயோ கெடுதலை செய்கிறது ரெண்டையும் அழிவை கொடுக்கறதுனால ஜாகிரதையாக இருக்கணும் இதை செய்யக்கூட தற்பெருமை பேசாதே பாவத்தை செய்யே இதுதான் விஷயம் ஒப்பிட்டு பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது அதிகாரம் பெருமை அதிகாரத்தில பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு அதாவது பெருமை எப்பவும் பணிவாகவே இருக்கும் ஆனால் இந்த தற்புகழ்ச்சி பண்ணுறதுங்கிறது அல்பத்தனம் அசுர குணங்கிறார் சிறுமை தன்னை வியந்து அணியுமாம் பெருமை என்றும் பணியுமாம் அப்படி சொல்லணும் பெருமையா நிறைய பெரியவனாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா எப்பவும் பணிவாகவே இருப்பான் இந்த அல்பத்தனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா தன்னைத்தானே பெருசாக புகழ்ந்துப்பான் நீதிநெறி விளக்கம் பாடல் பத்தொம்பதுல இவ்வாறு சொல்லி இருக்கிறது தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால் தன்னை வியவாமை அன்றே வியப்பாவது இன்பம் நயவாமை அன்றே நலம் இதனுடைய பொருள் தன்னை பிறர் நன்கு மதிக்கும்படி செய்ய கருதி ஒருவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி புகழ்ந்து கொள்ளுதல் விளக்கை தண்ணீர் வார்த்து எரியச் செய்தலை போன்றது தண்ணியை விட்டு விளக்கை எரிய வச்சா எப்படி எரியுமாது எரியாது தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளாமை அல்லவோ நல்ல மதிப்பு இன்பத்தை விரும்பாத நிலையன்றோ இன்பத்துள் இன்பம் என்று இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது இனி பதவரை பார்க்கலாம் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் தன்னை வியவர்க்க தன்னை பற்றி தற்பெருமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் நன்றி நன்மையை அதாவது புண்ணியத்தை பயவா உண்டாக்காத வினை செயல்களை நயவர்க்க விரும்பாமல் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னை பற்றி தற்பெருமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் நன்மையை அல்லது புண்ணியத்தை உண்டாக்காத செயல்களை விரும்பாமல் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த குரட்பா செருக்கையும் ஆணவத்தையும் குற்றம் என்று உணர்த்தி அவற்றை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்